அவர்களிடம் அதை நான்கு பேர்கள் சுமப்பார்கள் அணிந்து செல்லும் அவர்களும் அவரது தோடர்களும் வந்து லுஹாவை தொழுதார்கள் அப்போது அந்த தட்டு கொண்டு வரப்பட்டது அதிலே தரிதி எனும் அதாவது கரியும் கோதுமை மாவும் கலந்த உணவு இருந்தது அந்த உணவை அமர்வார்கள் அதிகமான எண்ணிக்கையில் நபி தோடர்கள் இருந்ததால் அப்போது நபி செல்லாகும் அணுகி செல்லும் அவர்கள் முழந்தாளிட்டு அமர்ந்தார்கள் இது என்ன இருப்பு என ஒரு கிராமத்து அரபி கேட்டார் என்னை அல்லாஹ் கண்ணியமான அடியாராக ஆகியுள்ளான் என்னை அடக்கமற்றவனாக முரடனாக ஆக்கவில்லை என்று நபிசல்லு அவர்கள் கூறிவிட்டு தட்டின் ஓரப்பகுதியில் இருந்து சாப்பிட்டார்கள் பரக்கத்து நடுவில் இறக்கப்படுவதால் நடுப்பகுதியை விட்டுவிடுங்கள் அதை கடைசியாக சாப்பிடுங்கள் என்று கூறினார்கள் அபோதாவோ மூன்று ஏழு